உதிரப்போ கூடியவராக இருந்தார் இது பற்றி நபிசல்லு அலஹி செல்லம் அவர்களிடம் கேட்டபோது குளிக்குமாறு அவர்களிடம் கட்டளையிட்டு இது ஒரு நோய் என கூறினார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் அப்பெண் குளிப்பவராக இருந்தார்